بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا أصدق الله للم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم لا يؤمن وحدكم سبقا حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام إلا أن تكون أحب إليه من والده وولده والناس أجمعين نما يفرق عليك كوريا رب العزة الله سبحانه وتعالى كوريتاه صلاة والسلام இறுதி தூதர் அஹ்மத்துல்ல நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த கரீம் செல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் செல் அல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய தீனை சீராவை அமானிதமாக பாதுகாத்து நமக்கு எத்திவைத்த இமாம்கள் உத்தம மகான்கள் நம்முடைய உஸ்தாத்மார்கள் நம்முடைய மூதாதைகள் அனைவரும் அல்லாவின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லா சுபு எந்த இறை அச்சத்தை தக்குவாவை ஆணில் வலியுறுத்தானோ அந்த தக்குவாவை கடைப்பிடித்து படியும் எந்த ரசூல் செல் அல்லா செல்லமுடைய நடக்கும்படியும் முதல் எனக்கும் அப்பா நசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தக்குவாவை அன்புக்குரிய இந்த உலக வாழ்க்கையில் சில விடயங்கள் நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கும் நம்மை வாழ்க்கையுடைய விடயத்தில் ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கும் அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்புதான் அன்பு நேசம் பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு மனிதனாகிய எங்களுக்கு அல்ல இது இயற்கையாகவே ஒரு மனிதன் நல்லவனாக கருணை உள்ளவனாக இருப்பதற்கு மேலதிகமாக எதுவும் தேவையில்லை இருந்தால் போதும் என்றால் அல்லாஹ் மனிதனுக்கு இயல்புல கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்புதான் மற்றவர்களை நேசிப்பது ஒரு சகோதரர் அவர் மனிதனுக்கு அவர் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும் போது தெரியாத ஒருவர் உதவி செய்ய உதவி எல்லாம் செஞ்சு ஹாஸ்பிட்டல் எல்லாம் விட்டதுக்கு பின்னால அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துறாங்க அவருக்கு ஏதாவது ஒரு கிப்ட் கொடுக்கணும் என்று சொல்றாங்க அந்த நேரத்தில் அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தையும் தொட்டியது அந்த மனிதன் சொன்ன வார்த்தை பெரிய ஒரு விஷயத்தை நான் செய்யல நான் ஒரு மனிதனாக இருந்தேன் ஒரு மனிதனாக நான் செயல்பட்டேன் மனிதன் என்று சொல்லும் போது எங்களோட வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றுதான் ஒரு உடயத்தை நேசிப்பது மற்றவர்களை நேசிப்பது காலையில் எழுப்புறோம் எங்க குடும்பத்தாருடைய நேசம் அன்பு பிள்ளைகளுடைய நேசம் அன்பு பெற்றார்களுடைய நேசம் அன்பு எங்க உள்ளத்தில் சில நேரங்கள் எங்களுக்கு கஷ்டம் சிரமமாக இருந்தாலும் ஒரு உற்சாகத்தை தரும் இல்ல எந்த பிள்ளைகள் என் மீது நம்பிக்கை வச்சு என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கார்கள் அந்த அன்பு எங்களை சில விடயங்களை அது செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும் ஏன் நாம் அவரை நேசிக்கிறோம் அவர்களை நேசிக்கிறோம் அதனால் அவர்களுக்காக வேண்டி எதையும் செய்ய தயாரானோர் நிலையில் மனிதன் மாறுகிறான் மனிதன் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவனாக ஏனென்றா நான் நேசிக்க கூடிய என் மனதுக்கு நேசத்துக்குரிய ஒருவருக்காக வேண்டி நான் அர்ப்பணிக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்னொரு விடயம் தான் எங்களை இந்த உலகத்தில வா வைக்கும் போது சந்தோஷமாக வாழ வைக்க கூடிய இன்னொரு விடயம் தான் மத்தவர்கள் எங்களை நேசிக்கிறார்கள் என்ற விடயம் எங்களுக்கு தெரிய நேசிக்கிறார் கணவனுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் கூடும் என்றா அவர் எந்த அளவுக்கு நம்புகிறார் தன்னுடைய மனைவி என்னைய எல்லாத்தையும் விட அதிகமாக நேசிக்கிறதே அந்த நம்பிக்கை இந்த உள்ளத்துல அடே என்னைய நேசிக்கிறா பெற்றானோட பேசுறாங்க பார்க்கிறாங்க என் மனிதன் என்று சொல்லும் போது எங்களுக்கு இந்த ரெண்டு விஷயமும் மிக முக்கியமானது லவிங் அதர்ஸ் மற்றவங்களை நேசிப்பது மற்றவங்கள் மீது கருணா பாசம் காட்டுவதும் மனிதனாக எங்களுக்கு தேவை அதே போல மற்றவர்களுடைய அன்பும் பாசமும் எங்களுக்கு தேவை அல்லாஹ் அவ்வாறுதான் இந்த உலக வாழ்க்கையை வைத்திருக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஆனால் இந்த உலகத்தில ஒரு விடயம் ஒரு யதார்த்தத்தை நாம் விளங்க வேண்டும் உலகத்தில் நாம் யாரை நேசித்தாலும் அந்த நேசம் தற்காலிகமானது உலகத்தில் ஒரு தக்காளியமான ஒரு பிரிவு இருக்கு இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்றால் நாங்கள் யார நேசித்தாலும் சில சில கட்டங்கள்ல அவங்க எங்களை பண்ணுவார்கள் நல்ல நேசிப்போம் அவர் மீது அதிகமாக அன்பு பாசம் வைத்திருப்போம் அவர்களுடைய சில செயல்கள் எங்களைக்கு நூறு பெர்ஃபெக்டான அதிருப்தி இல்லாத ஒரு உறவை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது மிகவும் கஷ்டமான ஒரு காரம் இல்லாமாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நாட்டத்தை தவிர அல்லாஹ் நாடினால் மிக முக்கிய செய்யக்குரிய விங் பிரதான சகோதர்கள நல்லே அல்லா சுபா இந்த இந்த அன்பு பாசம் இது எல்லாத்தையும் மனிதர்களோட எங்களோட இருக்கக்கூடிய அல்லா எங்களுக்கு தற்காலிகமாக தந்த விடயத்துல அல்ல ஒரு லிமிட்டேஷன் எதிர்பார்க்கிறாங்க அந்த லிமிட்டுக்கு மேல அன்பு மேல போக கூடாது உனட பாசம் மேல போக கூடாது அந்த லிமிடேஷனோட அது இருக்கணும் அதுக்கு மேல போகும் போது அது எங்களுக்கு ஆபத்தாக அமையும் ஈமானுக்கு ஆபத்தாக அமையும் தீனுக்கு ஆபத்தாக அமையும் உலக வாழ்க்கையில் ஆபத் ஒரு விடயத்தை அதிகமாக நேசிக்கும் போது ஆனால் அன்பு குறியேற்ற போதற்கே அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் ஒரு உடையத்தை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான் நாம் எவ்வாறு நேசத்தை அன்பு பாசத்தை விரும்புறோமோ மற்றவர்களை நேசிக்கிறோமோ அல்லாஹ் அது அனைத்தையும் விட அதிகமாக அல்லாவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நாம் நேசிக்கணும் என்று அல்லா விரும்புகிறோம் ALLAH ALLAH ALLAH அன்பு பாசம் இருக்குது இதுதான் எந்த ஒரு காலத்திலும் எங்களுக்கு By loving Almighty Allah subhanahu wa ta'ala. We will never be disappointed by loving our beloved Rasulullah sallallahu alayhi wa sallam. In any dimension, what a wall ke le Rasul sallallahu alayhi wa sallam, or gal ninge nase keringa, Allah wa nase keringa, oru kaalamum Allah, unga la disappoint pa nama atal. Anga kuriyya shakodha kale Allah vinnalladi arka kale, enga da deenu daya adip pa da foundation, enga da lifelow foundation, it's love. The foundation of our life is love. அவர் எக்ஸிஸ்டன் பேஸ்ட் ஆன் லவ் அன்பு பாசம் நேசம் தான் எங்களோட வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் அதுதான் மனிதர்கள் எங்களை உண்டாக வாழ வைத்திருக்கு நாம் உண்டாக வாழ வைபத்துல ஒன்று ஒத்துமையாக இருக்கும் போது அன்பாக இருக்கும் போது பரஸ்பரமாக இருக்கும் போது அல்லாஹ் அதை விரும்புறான் நாம் மனிதர்கள் அவ்வாறு இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போல மூத்துடைய ஜனாதாவுடைய கட்டம் எது எங்களை அள வைக்குது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுடே அல்லாஹால நாங்க இந்த உலகத்தில நேசிக்க கூடிய அனைத்து விடயத்தை விட ஒரு மனிதன் நாங்க எவ்வளவுதான் மற்றவர்களை நேசித்தாலும் எங்களை அதிகமாக நாங்கள் நேசிப்போம் நாங்க இல்லை என்று சொன்னாலும் அதுதான் உண்மை அவனை பத்தி உள்ள நேச்ச அன்பு உமர் ரயில்லா இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் என்ன தவிர ஓபனாக சொன்னாங்க என்ன தவிர என்ன நான் அதிகமா நேசிக்கிறேன் அதுக்கு உங்களை சொன்னாங்க உங்களை இன்னும் பூர்த்தியாக இல்ல கொஞ்ச நேரத்துக்கு பின்னால சொன்னாங்க யார சொன்னார்கள்ிமுக்கும்பிக்கும்லிசமுடைய அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி எங்களுடைய இபாதல் வணக்க வழிபாடுகள் அனைத்திலையும் வர்கள் வெள்ளிக்கிழமை நாள் இன்றைக்கு நான் தொலும் என்று வரக்கூடிய ஒரு நேற்று இமானிய உணர்வு புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் செய்யக்கூடிய சிறந்த மீது நாம் செலவா சொல்றது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா அதிகமாக அந்த மீது நான் நேசிக்கும் போது செலவாத் ஒரு செலவாத்த சொல்லும் போது அல்லாஹ் எங்கள் மீது பத்து செலவாத் பத்து செலவாத் எங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்க அன்பு கூறிய சகோதரர்கள் நான் போயிட்டு இருந்த நேரத்துல அண்ணா நினைச்சு இந்த மஸ்ஜி ப்ரீ ஸ்கூல் நடக்குது எல்லாம் புள்ளல் வந்து கொண்டு சரியான சத்தம் பெண்ணுக்கு வயது முதிர்ந்தாடி பழுத்த கொஞ்சம் அப்பமா இருக்கிறாங்க அந்த கதைகளை சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்குது அந்த இருக்கிற புலல் எல்லாம் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க போனா இந்த அப்பா இருக்கிறார் எங்களுக்கு கதை சொல்லுவார் சின்னவங்க விரும்புறாங்க அந்த கதை அது அந்த எங்கட சின்னாக்களுடைய மென்டலிட்டிய நல்லா படிச்சிருக்கிறாங்க அதனாலதான் கார்டூன் அதனால தான் சின்ன புத்தகங்கள் கல புத்தகங்கள் எல்லாம் உலகத்தில் டிமாண்ட சப்ளை பண்ணி கொண்டு சைக்காலஜியா அன்பு கூறிய சகோதரர்களே ஆனா அவங்க விசுவலி கண்ணில விட காதால கேக்கிறதின் ஊடாக அவங்களோட மூலம் இன்னும் கூர்மையாக இது ஒரு ஸ்டடி ஏண்டா கண்ணை பார்க்கும் போது அவங்களுக்கு இமேஜினேஷனுக்கு திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு 70% செவன்டி ஒரு 30% கதையை சொல்லும் போது அதை வர்ணிக்கும் போது என்ன செய்யணும் இந்த புள்ள இமாஜின் பண்ணும் பண்ணணும் ஒவ்வொரு சேராவுடைய கதை அந்த சொல்லவுடைய கதையுடைய அழகின்றண்டா அந்த அப்பா யாருன்னு சொல்லாம முதலாவது கதையை சொல்றார் கதையை சொல்லிட்டு வந்து கடைசியில முடிக்கிறார் அது யாரு தெரியுமா மகல்லால வளரக்கூடிய சின்ன பிள்ளலுக்கு அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் இப்படி அதிகமான நேரம் மணித்யாலங்கள் பயன் பண்றதை விட அவங்களோட உட்கார்ந்து இந்த கதைகள் இதுதான் தாலீம் இதுதான் தாலீம் எனக்கு பிள்ளைய கூடிய பெரியார்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டுல தாலீம் நடக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஹதீஸ் எடுத்து இத பேசுறது ஆனா ஒரே முறையில செய்யும் போது போர்ட் ஆகுவாங்க அதை கொஞ்சம் வித்தியாசமாக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த கதையெல்லாம் சொல்லி முடிஞ்சதுக்கு பின்னால புலலுக்கு என்னை ஸ்வீட் டைம் கொடுத்துட்டு அதுக்குப்றம் அவர் என்ன செய்வார்னா கோச்சி ஓடுற ன் அவர் முன்னுக்கு இருந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளையிலும் பின்னால இருந்து நின்று கொண்டு அப்படியே பள்ளிய முழுக்க வளம் வந்துட்டு அப்ப அங்க வளம் வரக்கூட செலவா தள்ளது ஏதாவது இருக்கிற சொல்லிட்டு அப்படியே அவரே வெளியே கூட்டி போவார் ார்களே மிகவும்ிதிகளில் எங்களோட புள்ளர்டத்துக்கு ஆகமான முறையில மச்சிதுடைய கண்ணியத்தை பாதுகாத்து கொண்டு எங்கட புள்ளல மச்சிதுடைய சூழலுக்குள்ள வைக்கிறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் இல்ல எங்கட புள்ளல் எங்கெங்கயோக்கிறாங்க இருக்கிறாங்க அல்லாஹுடைய சீரா அல்லா அல்லாஹலை அன்பு முகபத்திலிருந்தே அதை வளர்க்கணும் அந்த சீட சின்னத்திலிருந்தே போடணும் அன்புக்குரிய சகோதரர்களே காலப்போக்கில் அப்படியே ஒரு பெரிய மரமாக மாறிடும் ஆனா அந்த சீட போடுற பொறுப்பு பெற்றாருக்கு இருக்குது அந்த சீட போடக்கூடிய பொறுப்பு உலமாக்களுக்கு ஆன்மீக தலைவர்களுக்கு இருக்குது அந்த சீட போடுறதுக்கு பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்குது ஊர்ல இருக்க கூடிய தலைவர்கள் இருக்குது அந்த நடக்கும் எங்கே சீரா ஒரு மன அமைதி குடும்பத்தில் ஒரு குழந்தை எழுந்துட்டீர்களா இந்த அந்த நேரத்திலேயும் அல்லாஹுடைய அனாதையாக தான் ஒரு எத்தியுமாக ஒரு ஓபனாக தான் வளர்ந்தார்கள் அதை எங்களுக்கு ஒரு சகோதரர்களே எங்கட மனைவி اللہ اکبر، اللہ رسول அல்லா அக்பர் அல்லாஹுடைய அதிகம் وفات மனைவி அந்த வருடம் தான் ஆமுல் ஹசுன் கவலை மிகவும் துக்கம் அல்லாஹுடைய ரசூ செல் அல்லாஹலிமுடைய பிள்ளைகள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய ரசூலை நேசிப்பதின் ஊடாக எங்களுக்கு இந்த உலகம் மட்டுமல்லி அகர் எங்க வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் எங்கட வாழ்க்கையுடைய முடிவு அல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையுடைய முடிவு எங்க ஆரம்பமானது ஆனால் அருவாகல தாயுடைய உலக வாழ்க்கைக்கு வந்து இருக்கிறோம் இது மூணாவது கட்டம் நாலாவது அஞ்சாவது ஆறாவது கட்டத்துக்கு போவோம் எங்கட லைஃப் நோ என் வாழ்க்கையை படைத்திருக்கிறான் ஒரு நோக்கத்திற்காக வேண்டி உலக வாழ்க்கையை தற்காலிகம் எது நான் நன்றி இரவு நேரத்தில் நின்று வணங்குவாங்க நண்டுள்ள அடியானாக மாறக்கூடாதா நன்றி உள்ளவனாக இருக்க கூடாதே உள்ள மனிதனாக நாம் வாழ்வோம் நன்றி உள்ள மனிதனாக வாழ்வோம் எதை செய்யும் போதும் அந்த வரும் எங்களுடைய காரணமாக ஒரு வருடத்துக்கு முன்னால் அவ பார்த்தான அவருடைய வாழ்க்கையில் அதிகமான காலம் அர்ப்பணித்தார் கடைசி காலங்களில் அவர் அதிகமாக கவனம் செலுத்தினார்கள் அகமது உடைய அந்த முழு கிரந்தத்தையும் கோவிடுடைய காலம்ல எல்லா முழு சனதுகளோட முஸ்ரத் அகமதை வாசித்து கற்பித்தார்கள் அன்பு கூறிய சகோதரர்களே ஒவ்வொரு ஹதீஷையும் ஒவ்வொரு விடயத்தையும் வாசிக்கிறீங்க ஒரு விடயம் வரும் போது இஸ்லாத்துக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கு எதிராக யாராவது ஒன்று சொன்னா அதை அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக அதுக்கு மாத்தமாக அதுக்கு பதில் அளிக்கிறதுக்கு தூங்காம இரவு பகலாக அவர் வாசிப்பார் பாடுபடுவார் நான் இதை செய்யறண்டா நாளைக்கு நான் மௌத்தா போயிட்டு அங்க அல்லாஹுடைய ரசூலை சந்திக்கிற நேரத்துல அல்லாஹுடைய ரசூல் என்ன முதுவை தட்டிட்டு சொல்லணும் நீ என்னுடைய தீன என்னுடைய பாது நீ அல்லாஹுடைய சொல்லணும் என்று சொல்லணும் அல்லா என்னை வெல்கம் பண்ணணும் அண்மையில எல்லோரும் எல்லாருக்குமே சந்தோஷம் நீங்களுக்கு தரும் போது என்னண்டா அல்லாவுடைய சன்விதானு ரவி அல்ல அதிகமாக நேசித்தாங்க தன்னுடைய தகப்பன் அல்லாஹ் அதிகமாக நேசித்தாங்க பின்னால கொடுக்கப்பட்ட பட்டம் என்னண்டா தகப்பனுடைய தாய் என்று தாய் ஒரு குழந்தைய பார்க்கறத போல சாத்திமாரதி தன்னுடைய தகப்பனை கவனிச்சு கொள்வாங்க உம் அபிஹா என்ற பட்டத்தை பெற்றுக் கொண்டாங்க அந்த நேரத்துல நேரத்தில் அழுகுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஆரம்பத்தில சொன்னாங்க அங்க அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய மௌத்துடைய நாள் எங்களுக்கு சந்தோஷத்துக்குரிய நாளாக இருக்கணும் என்னண்டா நாங்களோட வாழ்க்கை முழுக்கவும் நேசிட்டு அல்லாஹுடைய அல்லாஹாலி வசவர்களை சந்திக்க போறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் செலவா சொன்ன அந்த ரசூ செல் அல்லா அலேஸ்லம் அவர்களை சந்திக்க போறோம் அவர்களே நாம் சந்திக்க போறோம் என்ற இந்த ஒரு சந்தோஷம் எங்களோட உள்ளத்தில் இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாமே நல்லதார்களே அது உண்டாகிறதுக்கு எங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமாக அன்றாடம் நாலாந்தம் வாராந்தம் மாதாந்தம் அல்லாஹல் நாம் நேரம் ஒதுக்கணும் என்னண்டா இஸ்லாமுடைய சீராம ஒரு காலமும் இஸ்லாம விளங்க முடியாது நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முழு சீராவும் எங்கட கண் முன்னால் எங்கட சிறார்கள் பிள்ளைகள் நாங்களும் தொடர்ந்து அதில் இன்பம் இருக்கணும் இன்பம் இருக்கணும் அதை வாசிக்கொண்டே இருக்கணும் சில பிள்ளைகள் வாசிச்சு அதே கதை புஸ்து கொண்டே இருப்பாங்க வாசிச்சு வைப்பாங்க திரும்ப வாசிப்பாங்க வாசிச்சு முடிஞ்சு ஏன் வாசிக்கிறாங்க நடக்கணும் உலமாக்கல் ஏராளம் இருக்கிறோம் நாங்கள் சொல்றோம் பெருமையா சொல்றோம் பத்தாயிரம் உலமாக்கல் எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற பாடம் எந்த அளவுக்கு குரானுடைய பாடம் எந்த பாடம் ஆகண்டா கேள்விக்குறியாக இருக்குது என்பது நாம் மர்ணிக்கும் வரைக்கும் வரைக்கும் குரான படிச்சுக்கொண்டே இருக்கணும் எங்களுக்கு ஒரு விடயத்தை எங்களுக்கு வடிவம் அனைத்தையுமே டிஸ்கரைப் பண்ணிருக்கிறாங்க அந்த அளவுக்கு துல்லியமா பாதுகாத்துக்கூடிய அபியாத்கள் எல்லாம் என்ன மௌலித் என்று சொல்லி வாசிக்க கூடிய அந்த அபியாத்கள் என்னூல் உள்ளங்கள் ஆழமாக பதியும் அவர்கள் புகழ்ந்து அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாவின் நல்லே சபருடைய மாதத்தில் இருக்கிறோம் வரக்கூடிய மாதம் ரபலுடைய மாதம் ரபியுல் அவர் மாதத்தில் சில விடயங்களை செஞ்சு சில விடயங்களை சொல்லி நிப்பாற்றதல்ல முழு வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் ரசூசல் அல்லாஹ் அலேவ் செல்லவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக அவங்களுடைய சீராக படித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவே நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அது ஒவ்வொரு நிகழ்விலையும் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் ரே சல் அல்லா அலைவ குடும்ப வாழ்க்கை அனைத்தையுமே டிரான்ஸ்பெரண்டாக தெளிவாக அல்லாக்கி வைக்கிறார் யாரெல்லாம் அல்லாஹுடைய அல்லாஹலை சேர்ந்து கொண்டாங்களோ இணைந்து கொண்டாங்களோ அவங்க அனைவரும் நேசிக்கிறோமோ அது அனைத்தையும் விட அதிகமாக அல்லாவையும் அல்லாஹுடைய ரசூலை நேசிக்க கூடியவர்களாக மாறுவோம் நாம் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களின் அல்லா அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த இணை அல்லாஹைய ரசூனுடைய ஏற்றுதலை கபூலியத்தை நாம் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து அவங்களுடைய திருத்தியை எதிர்பார்த்து நாம் செய்வோம் அல்லாஹ் சுகான் நம்முடைய வாழ்வில் அனைத்து கட்டங்களில் அனைத்து நேரத்திலும் அல்லாஹுடைய சூல் செல் அல்லாஹ் அலைவ அவர்களை நேசித்து அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் மாக்கி வைப்பானாக அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக கற்றெடுத்த சாய் சந்தைகள் குற்றிகள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாரால் யாரெல்லாம் கபிராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இந்த சூழல் இருக்கக்கூடிய கபிரசானில் அடங்கியிருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னித்து ஒரு தற்காலிகமான பிரிவாக இருக்கிற அல்லா நாம் அனைவரும் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயாராக கொண்டிருக்கிறோம் அந்த நாள் உன்னை சந்திக்கக்கூடிய நாள் இந்த உலகத்தை மட்டும் பிரியக்கூடிய நாள் நம்முடைய வாழ்வில் சிறந்த நாள் ஆக்கி வைப்பாயாக